நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நிதி பகுதிக்காக திட்டுக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேயர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போல மணர்கேணின்னு ஒரு அழகான கிராமங்க அந்த கிராமத்துல ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாராம் அவர் வீட்டுல யாருமே கிடையாது அவர் ஒரு தனியாளு இருக்கும்போது அவரு வீட்டுல ஒரு கடிகாரம் ஒண்ணு இருந்துச்சுங்க அத அவரோட செவத்துல மாற்றத்துக்காக ஆணியும் சுத்தியலையும் எடுக்கிறதுக்காக தேடுறாரு ஆணி கிடைச்சிருது சுத்தியல் கிடைக்கல சுத்தியல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரரு ராமையான்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கலாமோ அப்படின்னு மனசுக்கு தோணுது தோணுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன தோணுச்சோ தெரியல அவருக்கு ஐயோ இந்த நேரத்துல போய் கேட்டா அவன் என்ன நினைப்பானமோ தெரியலையே அப்படின்ட்டு அவர் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுர்றாரு சரிண்ணா அடுத்த நாள் காலையில எழுந்துச்சும் சரி இந்த கடிகாரத்தை மாற்றது கேட்க போலாமா சுத்தியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆனா ராமையா காலங்கத்தாலே வந்து இவன் கேக்கிறானே அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டான்னா என்ன பண்றது நம்ம மனசு கஷ்டமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை வச்சுட்டு அவரோட வேலையை பார்க்க போறாரு சரி அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த கடிகாரத்தை பார்த்து செவத்துல மாட்டலாம் அப்படின்னு தோணுது ஆனா சுத்தியல் இல்ல பக்கத்து வீட்டு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு தோணுது ஆனாலும் விளக்கு வைக்கிற நேரம் அது சரி இந்த நேரத்தில் போய் கேட்டால் விளக்கு வைக்கிற நேரத்துல வந்துட்டானே அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவானோ என்னமோனு நினைச்சிட்டு இவரு ராமையா வீட்டுக்கு போகவே இல்லை கேட்கறதுக்கு சரி நான் அடுத்த நாள் காலையிலயும் போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கு அன்னைக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு மனசுக்கு தோணுது ஆனாலும் வெள்ளிக்கிழமையா அதுவும் வந்து கேட்கறான் பாறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவானோ என்னமோனு தான் மனசுக்குள்ளரே நினைச்சுக்கிட்டு இவரு கேட்காம அப்படியே ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஒரு மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ராமியா வீட்டுக்கு ரவிச்சந்திரன் போயிடுறாரு போன உடனே இந்த மாதிரி ராமியா கிட்ட வந்து ஏ ராமியா இனிமே நீ வந்து வேணா எனக்கு ஒன்னு வேணா அத நீயே வச்சுக்கோ நீயும் எனக்கு எப்பவுமே நீ கொடுக்கவே வேணாம் அப்படின்னு கோபமா கத்துறாரு கத்திட்டு வந்துடுறாரு ராமியா வீட்டுல எல்லாருக்குமே குழப்பமாயிடுச்சு என்னையா திடீர்னு உன் வந்தா சுத்தியாலும் வேணாம் ஒன்னும் வேணாம் அவன் கத்திட்டு போறான் என்னன்னே தெரியலயே லூசு மாதிரி அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் பேசிக்கிறாங்க சரிண்ணா ராமியா வந்து அவங்க வீட்டில வந்து சொல்லிட்டு நான் போய் என்னன்னு கேட்டு வந்துறேன் அந்த ரவிச்சந்திரனை உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் ராமையா ரவிச்சந்திரன் வீட்டுக்கு போறாரு போன உடனே ரவிச்சந்திரா உனக்கு என்ன ஆச்சு ஏன் நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து சுத்தியலும் வேணாம் ஒன்னும் வேணாம் நீயே வச்சுக்கோ எனக்கு தரவே வேணாம் நீ பாட்டுக்கு சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா என்ன ஆச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்கிறாராம் உடனே ஒரு நிமிஷம் மௌனமாவே இருந்தாரா ரவிச்சந்திரன் திரும்பவும் ராமியா என்ன ராமியா வந்து கேக்குறாரு என்னப்பா ஆச்சு உனக்கு என்னன்னு சொன்னாதானே தெரியும் அப்படின்னு கேக்குறாராம் அப்புறம் தான் ரவிச்சந்திரன் வந்து சொல்றாராம் இல்லப்பா நான் இந்த மாதிரி கடிகார எடுத்து செவத்துல மாட்டலான்னு பாத்தேன் சுத்தியல் இல்ல அத கேக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் மனசுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது நீ இந்த எந்த நேரத்துல வந்து ஏதாவது சொல்லிடுவியோ இந்த நேரத்துல இவன் வரான் அப்ப வந்து நான் கேட்டா நீ ஏதாவது முகத்துல அடிச்சுற மாதிரி பேசிடுவியோ என்னமோ சொல்லிட்டு என கேட்க தயக்கமா இருந்தது அதெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு திடீர்னு வந்து நான் ஒன்ட்ட இந்த மாதிரி வேகமா பேசிட்டேன் அதுக்கே என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த ரவிச்சந்திரன் சொல்றாரான் உடனே ராமையா அதுக்கு ஓஹோ இதான் விஷயமா சரி சரி சரி இனிமே நீ வந்து இந்த மாதிரி எதையும் மனசுல வச்சுக்காத எதுவா இருந்தாலும் வந்து கேளு அப்பதான் வந்து தெரியும் சரியா மனசுக்குள்ளாரே பூட்டி வச்சுக்கிட்டா இப்படிதான் என்னைக்காவது ஒரு நாளு புகும் மாதிரி வெடிச்சிரும் இது நானும் கோபமா இருந்தேன்னா அந்த நேரத்துல நானும் வேகமா பேசிருந்தேனா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தான் வந்திருக்கும் அதனால எதுவா இருந்தாலும் அந்த நேரத்துல விஷயத்த சொல்லிடு என்ன சரியா அப்படின்னு ராமையா ரவிச்சந்திரன் கேக்குறாராம் சரிப்பா என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லி சொல்றான் மன்னிப்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு முடிக்கிறாங்களா ஆம் நேர்களே நாமும் எதையும் மனதிற்குள் பூட்டி வைக்க வேண்டாம் அடுத்த வருடம் பகிர்ந்து விடுங்கள் அதுதான் நம் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்லது நன்றி வணக்கம்